ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நமக்கும் முஸ்லிம் அல்லாத அவர்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம் தொழுகையை விடுகிறவர் இறை மறுப்பாளர் ஆகிறார் என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு இது ஹசன் சஹி என திருமதியமாம் கூறுகிறார்கள்